திருச்சிற்றம்பலம் உற்றாரிலாதார்க்கு உருதுணையாவன ஓதி நன்னூல் கற்றார்பரவ பெருமையுடையன காதல் செய்ய இப்ப தமக்கு கிளறொளி தானகம்தான் கொடுக்கும் அட்டார்க்கு அரும்பொருள் காண்க ஐயாரன் அடித்தலனே திருவையாற்று பெருவான் குற்றாரிநாதார்க்கு ஒரு துணையாக இருப்பவன் நூல் பல கற்று இருக்கிறவர்களுக்கு அவர்களால் போற்றப்படுபவன் இறைவனிடத்திலே அன்புடையவருக்கு கிளறு ஒளி வானகம்தான் கொடுக்கும் அன்போடு தன்னை வழிபடுபவர்களுக்கு தன்னுடைய சிவலோகத்தையே தருகிறவன் அப்படிப்பட்டவன் அரும்பொருளாக பெரும்பொருளாக இருந்து அருள் செய்கிறான் அவன் திரு ஐயாற்றிலே இருக்கிறான் என்கிறார் நாவுக்கரசர் ஞான சம்பந்தர் புலனைந்தும் பொறிகலங்கி அறிவு அழிஞ்சிட்டு ஐமேலுந்தி அலமந்தபோது வந்து அஞ்சேலென்று அருள் செய்வான் இறைவன் ஐயாற்று அப்பன் என்று அவர் மொழிகிறார் சுந்தரர் பரவும் ஒன்று அறியேன் என்று வெள்ளத்து நெந்து இறைவனை வழிபடுவதற்கு ஒரு பதிகமே பாடுகிறார் இப்படி அவருக்கு வெள்ளத்தை நிறுத்தி காவிரியை கடந்து வந்து ஐயாற்றில் வழிபடுவதற்கு உதவி செய்தான் பெருமான் மாணிக்க வாசகரம் ஐயாறனை பாடுங்கான் இப்படி நாலு பெருமக்களாலும் பதிகம் பாடி துதித்துள்ளார்கள் ஐயாற்றினுடைய வரலாறு ஐந்து என்ற சொல்லை வைத்து சொல்லியிருக்கிறார்கள் சமஸ்கிருதத்திலே பஞ்சநதீஸ்வரர் என்று சொல்லுகிறார்கள் பஞ்சநதி ஐயாறு என்று சொன்னால் எப்பேசர் சிலாத முனிவருடைய புதல்வர் அவர் இறைவனை வழிபட்டு தவம் செய்தார் நீரில் நின்று நீரிலே நின்று த சவம் செய்கிற போது காலை மீன்களெல்லாம் அரித்து விட்டனர் அந்த காலை புண்ணெல்லாம் போய் சுத்தமாவதற்கு கங்கை நீர் அம்பாளுடைய கொங்கை நீர் சூரிய தீர்த்தத்தின் நீர் இம்மாதிரி ஒரு ஐந்து நீரினாலே அந்த புண்களெல்லாம் மாறி நலமுட்டார் அதனாலேதான் ஐயாறு என்ற அதற்கு பெயர் வந்தது ஆனால் சாதாரணமாக இப்பொழுது சொல்கிறார்கள் அது ஏற்புடையதல்ல பெண்ணாறு வெட்டாறு புடமுருட்டி காவிரி தஞ்சைக்கும் ஐயாற்றுக்கும் இடையிலே ஐந்து ஆறுகள் இருக்கின்றன அதனாலே அது வெட்டாரெல்லாம் பின்னாடி வந்தது அதனால் அது பொருத்தமாக இல்லை நந்தியம் பெருமான் நமக்கெல்லாம் முதற் கைலை மலையை காக்கின்றவராகவும் இருக்கின்ற பெருமான் சைவத்திற்கு முதற் நந்தி என்ற சொல் இடப நந்தி அதிகாரநந்தி என்று இருவகை சொல்லுவார்கள் அதிலே இடபநந்திதான் அளவடிவாக இருப்பது தர்ம தேவதை தான் சிவபெருமானை சுமந்து வர வேண்டும் என்று வரம் கிடந்தார் அப்பொழுது சிவபெருமான் அவரை வாகனமாக்கி நந்தி அதனாலே அந்த நந்தி இடபநந்தி என்று பெயர் இடபம் பெருமானை எழுந்தருளை செய்து கொண்டு வருவது யானை முதலிய வாகனங்கள் எல்லாம் இருந்தாலும் இதைத்தான் தர்ம தேவதையாக கொண்டு இறைவன் அறமே வடிவானவன் அவனுக்கு அறமே வாகனமாகவும் அறமே கொடியாகவும் கொண்டு அவன் ஆட்சி செய்கிறான் அந்த வகையிலே அது நந்தின்னு பேர் ஆனால் இந்த நந்தி உபதேசம் செய்கிற நந்தி இருக்க தெரியார் அதிகார நந்தின்னு பேர் இறைவனுடைய சன்னிதானத்தில் தேவா தேவர்களெல்லாம் வந்து வழிபடுகிற போது அவளை நெறிப்படுத்தி பெறும் கொண்டு வைத்து தள்ள அதனால் பங்கயம் துளம்னாரும் வேத்திரப்படை பொறுத்த செங்கை எம் பெருமான் நந்தி சீரடி கமலம் போற்றி என்று சொல்கிறார் அத்தகைய பெருமை கூறியவர் நம் சைவத்திற்கு முதற் குறவராக இருக்கிறவர் அவரை நந்தி தேவர் என்று சொல்கிறோம் இப்போ நந்தி என்று சொன்னதினாலே பெரும்பாலும் இந்த வாகனங்களை அதாவது காளை இவற்றைத்தான் நந்தி என்று சொல்லுகிற வழக்கத்தில் இருக்கிறது அதனாலே என்ன ஆயிட்டுன்னா காளையினுடைய உருவத்தை நந்திதேவருக்கு அமைத்து விட்டார்கள் இப்போ இங்கே கூட அப்படி இருக்கு அது சரியல்ல தெரியாமல் நந்தி என்னவுன்னே அது காலையை தான் கொண்டார்கள் ஏன்னா எல்லாரும் நன்றாக படிக்கவில்லை யாரோ சொல்றதை கற்றுக்கிட்டு சொல்கிறார்களே தவிர அது ஒரு குறை நந்தி என்ற சொல் கெடுதல் இல்லாதவர் நந்துதல் கெடுதல் நந்து கெடுதல் ஒரு நிலையில் உள்ளவர் பெருமான் எந்த வகையான இடர்ப்பாடும் அவருக்கு அதனாலே அவருக்கு நந்தி என்று பெயரும் அந்த நந்தி அவருடைய சிஷியருக்கும் அந்த பெயர் ஆச்சாரியனுடைய பெயரை சிஷியரும் வைத்துக்கொள்வது இருக்கு அந்த வகையிலே அவருக்கு நந்தி என்று சொன்னால் அதனாலே தான் இறைவனுக்குரிய பெயர் என்னான்னா எந்த யார் திருநாமம் நம சிவாய இறைவனுக்கு பஞ்சாட்சா அவருக்கு பெயர் அதை அதனாலே அதை ஜபிக்கிறோம் நம சிவாய நம அந்த மாதிரி பல வகையான மந்திரங்கள் அதை அதனால ஐந்தெழுத்து மந்திரம்தான் அவருடைய பெயர் அதனாலே அவர் சொன்னார் நந்தி நாமம் நம சிவாய என்று ஞான சம்பந்தர் பாடியிருக்கிறார் அப்பர் சாமி எந்தயா திருநாமம் நம சிவாய என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே அந்த நாமம் நந்தி என்று சொன்னால் கடுதல் இல்லாதவர் எந்த வகையான இடர்ப்பாடு அவருக்கு கிடையாது இப்போ நம்மை போல அல்ல அந்த வகையிலே அது இருக்கு அதனாலே அவருடைய பெயரை இவருக்கு வைத்திருக்கிறார்கள் அதனால இவங்க என்ன நினைச்சிருக்காங்க மாட்டு முகத்தை வச்சுட்டாங்க அது நம்முடைய அறியாமையினாலே வந்த நிகழ்ச்சி இந்த இவர் என்று சொல்வோம் கைலாயத்தில் இறைவனுடைய சன்னிதானத்தில் வருகிறவர்களால் நெறிப்படுத்தி ஒழுங்குபடுத்துகின்ற காவல்துறையை செய்து வருகிறார் அவர் அவருக்கு சிஷியர் இந்த சிஷ்யர் தான் அவருக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் இப்பொழுது கூட பூஜை செய்கிறது விநாயகர் அஷ்டதிக்கு பாலகர் சப்தகுருவார்கள் இவர்களையெல்லாம் வைத்து பூஜை பண்ணிட்டு வர முறை விசேஷ தீட்சையில் இருக்கு நிர்வாக தீட்சையில் சுவாமிக்கு யார் துணை தெரியுமா பாதுகாப்பு தெரியுமா அவருடைய சிஷியர்களாக இருக்கின்ற குருமார்கள் நந்தி சனற்குமாரர் சத்தியஞான தரிசனிகள் பரஞ்சோதி முனிவர் மெய்கண்டார் அருணந்தி சிவம் சம்பந்தர் எல்லாம் எடுத்து நம்ம வந்துச்சா கைலை சண்முக தேசியர் சுப்பிரமணிய தேசிகரெல்லாம் இந்த பக்கம் இந்த பக்கம் மாறி அர்ச்சனை செய்து பாதுகாப்பாக அங்கே இருக்கிறார்கள் இந்த இவர்கள் தேவர்களெல்லாம் அங்கே வர்றதில்லை அந்த மாதிரி இறைவனுக்கு காவலாக இருக்கிறவர்கள் சுக்கராதர் பூஜை என்று சொன்னால் இரண்டு பக்கத்திலேயும் ஆச்சாரியர்கள்தான் இருந்த பாதுகாவலாக இருக்கிறார்கள் உயரிய இருக்கின்ற சிவபெருமானுக்கு அவருடைய சிஷியர்கள் தான் பாதுகாப்பு பாதுகாப்பு அவர் ஒரு அமைப்பு அவர்களுக்கு உதவி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கின்ற நிலையை நாம் இதில் பார்க்குறோம் அதில் நந்தியம்பெருமான் என்று சொன்னால் மனித முகத்தோடு கூட இருக்கின்றவர் தான் நந்தியம்பெருமான் அது திருவையாற்றிலே இருக்கிற ஊர்த்தியை பார்த்து நல்லா தெரியும் அங்கேதான் திருக்கயிலாயம் என்று சொல்வதற்கு ஏற்ப தென்கயிலாயம் என்று அதை சொல்கிறோம் ஏன் அது தென்கயிலாயம் என்று வந்தது என்றால் அங்கே இருக்கின்ற பெருமானுடைய அருளினாலே அந்தனர் குறிச்சி என்று திருவையாற்றுக்கு வடப்பகுதியில் வடக்கு வீதியிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் போகணும் அந்த எல்லையிலே தான் அந்தனர் குறிச்சின்னு ஒரு அந்த ஊருக்கு பெயர் சிறு வடக்கு வீதி ஆனாலே அந்த குறிச்சி தான் பெயர் அதுக்கு அதில் ஒரு குளம் இருக்குது அந்த குளத்துக்கரையில் அந்த முனிவர் சொன்னபடி வெள்ளி வெள்ளினாலே செய்த ஒரு ஏர் சின்னதான் அதை வைத்து உழுத போது அதிலே ஒரு பட்டகம் கிடைத்தது அதில் திறந்து பார்த்தார் நான்கு தோல் மூன்று கண் இதோட சுயகுருமான போல அந்த குழந்தை இருந்தது அப்போது சுவாமி சொன்னார் மூடி திற அப்படின்னு ஒரு அசிரியதி வந்தது மூடி திறந்து பார்த்தா குழந்தையர் அவர்தான் நந்தியம்பெருமான் அவர் அந்த ஊரில் அவதரித்தவர் அதனாலே அந்த ஊரில் அவர் அவதரித்த உடனே அவருக்கு அந்த உபதேசம் சிவபெருமான் உபதேசம் செய்கிற முறை இல்லை நேரே எதுவும் செய்கிறது இல்லை அவருடைய பக்தர்கள் தான் அப்படி செய்கிறாங்கன்னு வருது அதிலே ஸ்ரீகண்ட பரமசிவன் என்று சொல்வார்கள் ஸ்ரீகண்ட பரமசிவன் தான் நந்தியம்பெருமானுக்கு உபதேசிக்க அந்த நந்தியம்பெருமான் தான் பரஞ்சோதி முனிவர் முதலியவர்களுக்கு உபதேசிக்க அந்த மாதிரி படிப்படியாக வருகிறார் ஸ்ரீகண்ட பரமசிவம் அவர் வந்து நந்தியம்பெருமான் சனத்குமாரர் சத்திய ஞான தரிசனிகள் பரஞ்சோதி மாமுனி பரஞ்சோதி இங்கே ஒரு திருவிளையாளர் புராணத்தில் ஒரு முனிவர் இருக்கிறார் அதனால் அவருக்கு மாறுதலாக தெரியணுங்கிறதுக்காக பரஞ்சோதி முனிவர்னு பரஞ்சோதி மாமுனிவர் பரஞ்சோதி மாமுனிகள் அவர் தான் வந்து மெய்கண்டாருக்கு வானவீதியில் வந்து திருவண்ணூரில் இறங்கி அவருக்கு உபதேசம் பண்ணார் மெய்கண்டார் அப்புறம் பூமியில் இருக்கிறது வந்து அருண்நந்தி மலையான சம்பந்தர் உமாவதி சிவம் அதனால் திருக்கைலாய பரம்பரை என்று சொன்னார் அந்த திருவையாறு நமக்கு மூலத்தானமாக இருக்கிறது அங்கே இருக்கின்ற பெருமான் மலையிலேருந்து அருள் செய்கிறார் இங்கே தரையிலே வந்து நமக்கு அருள் செய்கின்ற பெருமான் கைலாயம் அந்த இன்னொன்று திருக்கைலாயம் எங்கெங்கே இருக்குது திருக்காலத்தி கைலாயம் திருவையாறு கைலாயம் மலைத்தலங்களை பார்த்தீங்கன்னா கைலாய மலை மூன்று பிரிவாக பிரிந்து அது நமக்கு அருள் செய்வதற்காகத்தான் அதை பற்றி விளக்கம்லாம் சொன்னால் நேரம் இல்லைன்னா கைலாயத்துக்கு எல்லாரும் போக முடியாது இப்போவும் என்ன சில பேர் தானே போகிறாங்க எல்லாரும் போகிறதுனா எங்கங்கே இருக்கின்ற பெருமாள்லாம் கைலாயத்திலேருந்து இங்கே வந்தார் ஒவ்வொரு சாமியும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி தான் இருக்கு அந்த மாதிரி கஷேத்திர கோவை திருத்தாண்டகத்தில் நம்முடைய ஞாவுக்கரசர்கள் கஞ்சனூர் முதலான ஊர்களெல்லாம் சொல்லிவிட்டு கஞ்சமா கூடல் இங்கே இருக்கிற சாமியெல்லாம் யார் தெரியுமோ அங்கேயெல்லாம் கைலாயநாதனை காணலாம் அப்படிங்கிற உஞ்சேனை மாகாணம் ஊரல் ஓத்தூர் பஞ்சாக்கை பஞ்சாக்கெல்லாம் வைப்பு தலைவா இருக்குது இந்த ஊர்களெல்லாம் இறைவன் எழுந்தவன் இருக்கிறான் இங்கே எப்படி உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறான் கைலாயநாதன் இங்கே வந்து தங்கியிருக்கிறான் ஒரே கைலாயநாதன் எல்லா இடங்களிலேயும் இருக்கிறான் அதனால் இந்த சாமி வேறு அந்த சாமி வேறு இன்னும் இல்லை எல்லாம் ஒரே சாமி தான் அதுக்கு உதாரணமாக சொன்னால் இந்த யமனை உதைத்த தலங்கள் நான்கு நமக்கு தெரியுது இதெல்லாம் வடக்கே இமயமலையில் நடந்ததாக வரலாறு ஒன்று இருக்குது இங்கே யமன் ஊசித்தான் தீமைய நின்றும் விலகி அது எந்த ஒரு உயர் கொண்டான் என்று கற்குடிமாமலை என்றும் போற்றப்படுகிறது கற்குடி மாமலை நம்ம ஆதீன திருக்கோயில் திருச்சிராப்பள்ளிக்கு மேற்கே முன் பல தொழில்கள் இருக்குது மலை திருச்சிராப்பள்ளி மலை கூட ரொம்ப உயரமானது அதை ஞானசம்பந்தர் குன்றுன்னு சொல்கிறார் குன்றுடையானை கூரை உள்ளம் குடியிருமேனு ஆனால் கற்குடி மாமலை அதை விட அதாவது திருவெரும்பூர் மலை இருக்கு பாருங்க அது மாதிரி இருக்கும் அதை என்ன சொல்றார் கற்குடி மாமலைங்கிற ஞானசம்பந்தர் பாட்டில் சொல்றார் அந்த ஊரிலே போய் யமன் திருவுருளை பெற்றான் இங்கே இருக்கே தவிர அங்கே அந்த ஊர் வரலாற்றில் அந்த யமன் பூஜை பண்ணாங்கிறது இருக்குது ஆகவே அங்கே யாருக்கும் எடுதல் இடைதல் அடுத்ததாக திருவாஞ்சியம் அதுவும் அப்படிதான் மேற்கு இருக்கின்ற உய கொண்டான் திருமலை அடுத்ததாக திருவையார் இங்கே ஒரு முனிவர் இருக்கு வேறு இல்லை அவரை வந்து செம்பார பற்றுவதற்கு வருகிறான் யமன் சுவாமி என்ன பண்ணார் அந்த துவாரபாலகரை ஏறி அவரையை சமாரம்ப ரெண்டாவது மூன்றாவது ஸ்ரீவாஞ்சியம் அங்கே எவனே வாகனமாக இருக்கிறார் சுவாமிக்கு அதனால் எவன் ஒவ்வொருத்தரும் இல்லாமல் இருக்கணுமானால் அந்த மூன்று தளங்களையும் பார்க்கணும் நாலாவது இருக்கிறதா நம்முடைய திருக்கடவுர் இன்னும் பல இருக்கலாம் நமக்கு தெரிந்த வரையில் இது நாலு நமக்கு தெரிய இந்த அது மேற்கு கிழக்க வரையில் நாலு தான் அந்த தலங்கள் அமைந்திருக்கின்றன அதனாலேயே யமபயம் இல்லாமல் இருக்கணுமானால் இந்த மூன்று நான்கு தலங்களிலேயும் வழிபாடு செய்யலாம் உயக்கொண்டான் திருமலை கற்குடி மாமலை ரெண்டாவது திருவையாறு மூன்றாவது அது கிடைக்க இருக்கிற ஸ்ரீவாஞ்சியம் இல்லை வாஞ்சிநாதர் சுவாமி அது யமனுக்கு ஒரு ஆலயமே இருக்குது அடுத்ததாக திருக்கடவுர் இதுதான் ரொம்ப வியாபகமாக இருக்குது யமன் ஸ்தலத்துக்கு ஆகவே யமன் அடியவர்களிடத்துல போகக்கூடாது அந்த மாதிரிலாம் நம்மளுடைய இதில் இருக்குது திருநீர் பூசியவர்களிடத்துல போகக்கூடாது ருத்ராட்சம் ஜபம் பண்ணுகிறவர்கள் பஞ்சாட்சர ஜபம் பண்ணுறவங்ககிட்ட போகக்கூடாது உயிரை நமக்கு இடக்கு போகத்தான் போகும் ஆனால் அழைக்கிற ஆள் ஆள் தான் பார்க்கணும் யமன் வந்து சாதாரணமான காலன் இவர்களெல்லாம் சாதாரண உயிர்களை பெற்றுகிறவர்கள் சிவன் அடியாத இடத்துல போகக்கூடாது காலபாசத்திருக்குறுந்தொகை என்ன அப்பறம் சுவாமி பாடியிருக்கா ஒரு பதிகம் அதில் இதெல்லாம் சொல்கிறார் சிவ என்று சொல்கிறவங்கிட்ட போகக்கூடாது அதோடு இன்னொன்று சி என்று சொன்னாலே போகக்கூடாது கிட்ட சி என்றால் நாயோட்டு மந்திரம் என்று சொல்லுவார் இப்போ நாயோட்டு மந்திரம்னு சொன்னால் ஏன் சொன்னால் சொன்னவர் திருமூர் அந்த பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சி நான் இப்போ கூட நாட்டில் சி நாயன்னு தான் குழந்தைகளை அன்போடு சொல்கிறோம் சொல்கிறாங்களே விவர சீனு மட்டும் சொல்கிறது இல்லை அதனால தான் நாயோட்டு மந்திரம் என்று வந்திருக்கிறது அந்த சி என்று சொன்னாலே இச் பிளஸ் இ என்பது சக்தி ஈ என்பது சிவம் ரெண்டு அதுலேயும் அடங்கியிருக்கு அதனாலே தான் அந்த சிவசக்தி சம்மேளனமாக இருப்பது சி என்பது பா என்பது சக்தி அவர் அதுவே துருக்கமாக சொன்னால் சி என்று சொன்னாலே அம்மை அப்படியே நாம் வழிபட்டதாக ஆகிறது என்ற கருத்தை திருமூலருடையிலேருந்து நமக்கு தெரிந்து கொள்கிறோம் அதை அடுத்து வேதம் ஆகமம் புராணம் இதிகாசம் திருமுறை சித்தாந்த சாத்திரங்கள் இவை தான் இதிலே நமக்கு மாற்றம் மாற்றம் கூடாது அவளை ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கிறார்கள் முன்னோர்கள் அதனால இப்போ மொழி சமஸ்கிருதம் அதாவது டெட் லாங்குவேஜ்னாலதான் செத்து போன மொழின்னு சொல்கிறோம் அது சாகிறது இதுவும் புரிஞ்சுகிறது இன்னைக்கு அங்கே சமஸ்கிருதத்தில் பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பண்டித்து படிக்கலை யாரும் அது குறை அதோட கூட இன்னொன்று தேவ பாஷை என்று சமஸ்கிருதத்தை சொல்லுவார்கள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னு சொன்னாங்க இறைவனிடத்தில் பேசக்கூடிய ஒரு மொழி எல்லா மொழியிலும் பேசலாம் நான்காம் சொல்ல மாட்டார் சாமி அதில் மறுத்திரமாட்டார் உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இது ஜனாதிபதி வருகிறார் அப்படின்னா அதுக்குன்னு சில குதிரைகள் பூட்டிய வண்டியில் வருவார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உட்கார முடியும் மாதிரி அந்த மாதிரி தனிச்சிறப்பு வேண்டும் என்னால பாஷை என்றாலும் சாதாரணமான வசதி உடையவர்கள் இதில் பார்த்திங்கன்னா வீட்டில் தலையாராக இருக்கிற அவர் ஒரு கார் அந்த காரில் மனைவியும் போக மாட்டாள் பிள்ளைகளும் போகாது பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு போகிற வண்டி ஒன்று மனைவி தனியாக போடுறதுக்கு ஒரு வண்டி அப்படின்னா வச்சுருக்காங்கல்ல உங்களுடைய யோகிதையே அப்படி இருக்குன்னு சொன்னால் பரமேஸ்வரனுக்கு எப்படி இருக்கணும் எல்லா பாஷையும் கொண்டு போயிக்கக்கூடாது அதனால் அவருக்கென்று ஒரு தனி பாஷை நிவேதனம் செய்யணும் நிவேதனம்னு சொல்லணும் தவிர சாப்பாடு போடுறேன்னு சொல்லக்கூடாது அந்த கருத்தில் தான் அது இருந்துருக்கு அது உணவு அது மாதிரி இருக்கிறதுனால யாரும் அதிகமாக படிக்கிறதுமில்லை ஆனால் இன்றைக்கும் படிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் படித்து அதிலே பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் பாண்டித்யம் உள்ளவர்கள் அது இந்த மாதிரிலாம் சொன்ன சொல்ல ஒருத்தர் படிக்க விட்டாங்க அதில் இருக்க அர்த்தம் தெரியுது தத்துவங்கள் எல்லாம் இருக்கிற பாஷை சம்ஸ்கிருத பாஷை அதை நாம் மறுக்கக்கூடாது மறக்கவும் கூடாது தெரிஞ்சதை சொல்கிறேன் நல்லது நமக்கு மறைத்து மாற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே சித்தாந்த சாஸ்திரங்களில் பெரும்பாலும் எல்லாம் சம்ஸ்கிருதம் இதில் தான் இருக்குது தத்துவங்கள் கடவுள் விஷயங்கள் கூற இதில் இருக்குது தத்துவத்திற்குரிய மொழி சம்ஸ்கிருதம் என்று ஆண்டவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆண்டவர்னா அறிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் சொல்றார் ஆண்டு அறிந்து அடங்கிய கொள்கை சான்றவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் சொல்லுவது என்ன தத்துவ மொழி வேற எங்கேயும் தத்துவத்தை பற்றி பார்க்க முடியாது நீங்கள் வேலை நாட்டு தத்துவங்கள் நம்ம நாட்டோட ஒத்து வராது அதை விட நுட்பமான கருத்துக்கள் இருக்கு ஆனால் நம்ம சோம்பேறிகளாக இருக்கோம் படிக்கிறதில்லை ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம மொழியை தத்துவங்களெல்லாம் படித்து அவர்கள் ஆங்கிலத்தில் புத்தகம் எழுதுகிறார்கள் அதில் நல்லதும் இருக்குது கொஞ்சம் மாறுதலும் இருக்குது இதெல்லாம் இருக்குது நாம் படித்தாலே தெரிய போகுது அது ஒரு பகுதி இருக்கு ஆகவே இங்கே ஐயாரப்பர் அவருடைய திருக்கோயில் நம்முடைய பெரியவர்களாலே முறைப்படுத்தப்பட்ட கோயில்கள் நாயன்மார்கள் என்றால் எல்லா நாயன்மார்களும் பாடிய கொண்டிருந்து நமக்கு சமயாச்சாரியர் நால்வரும் இளைவனை பற்றி பாடியிருக்கிறார்கள் அதில் ஞான சம்பந்தர் பாடியதை மூன்று திருமுறையாகவும் தேவாரம் என்றும் நாவுக்கரசர் பாடியது தேவாரம் அது மூன்று திருமுறை சுந்தரர் நூறு பதிகம் ஒரு திருமுறை ஏழாம் திருமுறை எட்டாம் திருமுறை திருவாசகம் திருக்கோவையார் ஒன்பதாம் திருமுறை ஒன்பது அடியார்கள் பாடியது அதில் சித்தரசர்கள் வைணவர்கள் எல்லாத்திலையும் இருக்குது வைணவர்களும் இந்த சைவத்துறையிலிருந்து பாடியிருக்கிறார்கள் புருஷோத்த நம்பி நம்பிக்கையோட நம்பின்னு சில மீனவர்கள் அடியவர்கள் அதோட இன்னும் ஒன்று பார்த்தா பல்லாண்டு பாடுவதற்கு அந்த எல்லாரும் சுவாமிக்கு பல்லாண்டு பாடியவர் ஒரு ஆதி சேந்தனார் அவர் விடுத்த கடியைதான் சாப்பிட்டார் இதெல்லாம் வரலாற்று இருக்கு ஆதித் திராவிடர் இருந்தாலே தவிர அந்த மேம்பட்டவர் அதனாலே தான் அங்க அந்த மாதிரி இருக்கிறார் இதெல்லாம் பல விஷயங்கள் நுட்பமான விஷயங்கள் இருக்கு அது ஒன்றும் இல்லை உண்மைதான் நந்தனார் இருந்தார்ன்னும் ஒரு விஷயம் சொல்லணும் இந்த விஷய நேரத்தில் நடராஜாவினுடைய திருவுருவத்தோடு ஐக்கியமானவர்கள் யார் ரெண்டு பேர் நமக்கு தெரிஞ்சு நம்ம விளையாட்டுல ஒருவர் மாணிக்க வாசகர் அவர் அந்தனர் மற்றொருவர் யார் என்றார் நந்தனார் இந்த ரெண்டு பேர் தான் இறைவனோடு ஐக்கியமானவர்கள் அதை நீங்க பார்க்கலாம் திருவாசகத்துக்கு பொருள் கேட்டார்கள் சொல்லுகிற வாங்கன்னு ஆயிசு வாசகத்திற்கு பொருள் வாட்சியம் வாசகத்திற்கு வாட்சியம் நடராஜ பெருமானேன்னு போனார் திரும்பி வர எப்படி போனார் நம்ம பெரிய ஒளி அதில் போனால் நமக்கு தெரியுமா பேர் ஒளி இந்த மாதிரி நம்ம லைட்லாம் இல்லை அதே மாதிரி நன்றனார் எல்லாம் கோயிலுக்கு போகலான்னு சொல்கிறாங்க அது போக மாட்டேங்கிற அவருக்கு உள்ள மனப்பிது நம்ம கருத்து மாறி மாறி போகக்கூடாதுன்னு நினச்சி அதனால இன்றைக்கும் அதெல்லாம் வரலாற்றில் இருக்குது சிதம்பரத்திலிருந்து மன்னார்குடி காட்டு மன்னார் கோயிலுக்கு போகிற வழி பதினாறு மைலில் இருக்குது காட்டு மன்னார் அது போகிற தொடக்கத்தில் சிதம்பரம் எல்லையில் ஹோம குளம் ஹோம குளம்னு ஒன்று இருக்குது நாங்கள்லாம் சின்ன வயசில் ஹோம குளம்னா இன்னமும் ஹோமம் இந்த வாட்டர்ன்னு கொடுக்கலாம் பாருங்க தயார் பண்ணுற இடம் அந்த ஹோம செடிகள்னு நாங்கள் தான் வளருறது அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஏன்னா ஹோமம் செய்யக்கூடிய இடம் திருநா அந்த திருநாளைக்கு போக சாமியை தரிசனம் பண்ணோம்னா அந்த ஹோமம் வளர்த்து அதில் புகுந்து வரணும்னு சொன்னால் அதில் புகுந்து விட போது பழைய வடிவத்தில் இருந்தார் புகுந்து எழுந்தபோது முனிவர் வடிவமாக இருக்கு அப்போ தான் இதுக்கு சிதம்பரத்துக்கு போய் ராஜாவோட ஐக்கியமானாலும் சொல்லுவோம் நமக்கு தெரியாது யாருக்கும் தெரியாது போனவங்க திரும்பி வரல ஒளியில் போனார் போனவர் திரும்பி வரலையே அந்த ஒளியை ஒளியாக மாறிட்டார் அப்படி உடம்பெல்லாம் மாறும் இந்த கதையெல்லாம் கூட நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று தான் இந்த ஐயாற்று பெருமானுடைய இதில் ஒரு ஐந்து கோடி ரூபா செலவில் திருப்பணி நடந்திருக்கு இன்னும் ஒரு கோடி ரெண்டு கோடியில் இந்த கும்பகோஷேகெல்லாம் நடக்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஒரு பணி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதிலே இந்த திருப்பணியில் அந்த ஊரில் உள்ள திருமுறைகள் யார் திருஞான சம்பந்தர் ஐந்து திருப்பதினா ஐம்பது பாட்டுக்கு மேலே அப்பர் சுவாமிகள் பன்னிரண்டு திருப்பதியும் பாடி இருக்கு இது பன்னெண்டுன்னா பன்னெண்டு பத்து நூற்றி இருபது பாட்டுக்கு மேலே இருக்குது அப்புறம் சுந்தரர் ஒரு பதிகம் அதுக்கு ஒரு பாட்டு இந்த பாடல்களை திருமுறை விளக்கம் செய்வதற்கென்று பலர் பாடசாலையெல்லாம் நடத்திருக்கிறார்கள் இன்றும் சிலர் நடத்தி வருகிறார்கள் அதில் இந்த ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக மணிவாசகம் என்பவர் நல்ல முறையிலே உலகியல் பொருளாதாரத்தை அதை நல்ல வகைக்கு பயன்படுத்துகிறார் அதே திருமுறைகள் பாடுவதை கேட்டு அதில் ஒரு ஈடுபாடு வந்தது அதனால் பல ஓதுவார்களையும் ஆதரித்து ஆதரித்து இசை கற்று வல்லார் சிற கேட்டு உகந்தவரம்மை வாதியாவினை மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் உந்தடையாவேன்னு ஞான சம்பந்த வாக்கு அந்த கருத்தை அவர் மேற்கொண்டு இவர்களையெல்லாம் அழிவடையாமல் அழிவுள்ளவராக ஆக்க வேண்டும் என்று அவர்களை ஆதரித்து வருகிறார் எங்கே கும்பாபிஷேமென்றாலும் ஓதுவார்களை அனுப்பி பாட வைக்கிறார் அவர்கள் வேண்டிய உதவிகளை இவர் செய்கிறார் அந்த மாதிரி செய்கிற போது ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு மேலே நூறு பேர் கூட தேரும் அங்கங்கே வந்து அவர் நல்லாக பாடக்கூடியவர்களை பக்கவாதியத்தோடு பாட வைக்கிறார் சாதாரணமாக பாடக்கூடியவங்களை புத்தகத்தை கொடுத்து படித்து அதிகங்களை பாராயணமாக செய்ய சொல்கிறார் இந்த மாதிரிலாம் நல்ல கலையே அவரும் படிக்கிறார் கொஞ்சம் லேசாக பாடவும் செய்கிறார் அது மாதிரி அவர் ஒரு ஈடுபாடோடு செய்கிறார் அவர் இந்த திருமுறைகளை ஒலி தகட்டில் குருந்தகடு அதில் பதிய வைத்து இந்த பதினெட்டு பதிகங்களையும் அந்த கும்பபாசை காலத்தில் தனியாக எல்லாருக்கும் கொடுக்கிறார் அந்த அதோடு கூட அங்கேயும் போட்டு கேட்கலாம் என்றாலும் இந்த இதை செய்கிறார் அந்த ஒரு ஆறு பேர் பாடியிருக்கிறார்கள் தருமபுரம் சாமிநாதன் ஒன்று அவர் பாடியிருக்கிற ஒரு பதிய என்று எடுத்திருக்கிறார்கள் திருப்பநந்தாள் முத்துக்கந்த சுவாமி தேசியர் திருத்தணி சுவாமிநாதன் கரூர் கு சுவாமிநாதன் குருநாதன் மயிலாப்பூரில் இருக்கிறவர் மதுரையிலிருந்து போதுவார்கள் முத்துக்குமரன் அறிவரும் ஒரு பகுதி பகுதியாக பாடல்களை பகுத்து கொண்டு நல்ல இசையோடு பாடு பாடுகிறார்கள் நல்ல பாடகர்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அவர்களெல்லாம் முறையாக பண்ணோடும் பாடியிருக்கிறார்கள் அதனால் பன்னொன்ற இசைப்பாடும் அடியார்கள் என்று யான சம்பந்தரை பாடுகிறார் அதனால் பண்ணை மாற்றி பாடக்கூடாது சொல்லியவே சொல்லி ஏத்துகப்பான் என்று சுந்தரர் சொல்றார் நல்லிசை ஞான சம்பந்தனும் நாவினுக்கரையனும் பாடிய நட்டமிழ்மாலை நல்லிசை ஞான சம்பந்தன் நாவினுக்கரையன் அந்த பாடல்களை சொல்லியவே சொல்லி ஏத்துகப்பான் அவர் சொன்னபடியே சொல்லணும் ஏதாவது நான் பாட்டு நினைச்சபடி தான் பாடக்கூடாது மக்கள் கேட்க மாட்டாங்க நாம் இப்படி தான் பாடணும்னு பாட்டு மாற்றி பாடினால் அது நமக்கு ரொம்ப பாவம் அந்த முறையிலே முறையாக பாடி அவர் எல்லார் காதிலும் விழ வேண்டும் என்று அவருக்கு எண்ணம் அதை செய்கிறார் அதற்கு பாடல் சந்தர்ப்பங்கள் இவற்றையெல்லாம் விளக்கி சொல்லுகிறவர் புலவர் பிரபாகரமூர்த்தி என்று நல்ல குரல் நல்ல முறையாகவும் கேட்கிறவர்களுக்கு கேட்க வேண்டும் என்று ஆர்வத்தை உண்டு பண்ணக்கூடிய நிலையிலே அவர் விளக்கு ஆகவே அதை செய்கிறவர் ஆலவாய் அண்ணன் அறக்கட்டளை என்று அமைத்து அதன் வாயிலாக இவர்களுக்கெல்லாம் ஆதரித்து வருகிறார் ஆதரிப்பதனாலே அவருக்கு இறைவனுடைய திருவருள் கைலாயநாதனுடைய பேரருள் ஐயாரப்பனுடைய அருள் அவருக்கு நிரம்ப கிடைக்க வேண்டும் பாடுகிறவர்களும் நல்ல பன்முறையோடு பாடி அவர்களும் வளமாக வாழ வேண்டும் என்று நம்முடைய செந்தமிச்சொக்கன் திருவருளை பிரார்த்திக்கிறேன்